வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுரகாண்டம் தேவர் புலம்புரு படலம் அந்நாளதனில்ல உணர்கிறையேவல் தன்னான் மிகவும் தளர்ந்து சில தேவர் என்னால் இப்புண்மை எமை நீங்கும் என்றிரங்கி பொன்னாடு விட்டுப் புவிதன் போந்தனரே தீம் தமிழின் வைப்பு ஆன தெக்கிணதேயனண்ணி மாந்தர்புகள் காழிவனம் போந்து வானவர்த்தம் வேந்துதனைக் கண்டு விரைநான் மலரடி கீழ் போந்து பணிந்து புகழ்ந்து புகழ்கின்றார் ஒன்றே தருமம் ஒழிந்து புவனமெல்லாம் சென்றே அடுகின்ற தீயமுணர் தன் துக்கில் அன்றே எமை விட்டவன்றாய் உனக்கிதுவும் நன்றே எமையாளும் நாயகனும் நீ அன்றோ கோட்டுக்களிற்றோடும் கோளறியோடும் புவியை வாட்டுற்றிடுஞ் சூரவல்லியத்தின் வன்சிறையில் ஈட்டுற்ற தேவர் எனும் பசுக்கள் தம்மையெல்லாம் காட்டிக் கொடுத்து கறந்ததின் கொல்காவலனே ஏனம் பசுமான் இரலை மறை படுத்த ஊனும்படியும் ஒலிகடலில் உள்ள பல மீனும் சுமந்து விரலர் சுரற்கேவல் செய்து மானம் குலைந்து மறந்தோம் மறைகளுமே மையார் களத்தார் வரம் பெற்ற சூரனுக்குச் செய்யாத ஏவலெல்லாம் செய்தோம் நெறி நீதி எய்யாதமானமையெல்லாம் தான் இழந்தோம் ஐயா மிகவும் அழுத்தோம் அழுத்தோமே முன்னாளும் தந்தி முகத்தவுணன் ஏவல் செய்து பன்னாள் உழன்றோம் பரமரது தீர்த்தார் பின்னாளும் சூரன் பெயர்த்தும் எமைவறுத்த இந்நாடிரிந்தோம் இனித்தான் முடியாதே என்னாலும் உன்னை புகழென்றிருந்தவியான் துன்னாவுணரா சோர்ந்து துயருழப்ப உன்னாருயிர்காத் தொழித்திங்கிருந்தனையால் மன்னா உனக்குத் தகுமோ வசையன்றோ சூரன் முதலாச்சொலப்பட்ட வெவ்வசுரர் வீரம் குலைந்து வெளிவதற்கும் இவ்வுலகில் ஆறும் பழிக்கத் திரிகின்றோம் ஆகுலங்கள் தீரும்படிக்குச் செயலொன்று செய்வாயே என்னா பலவும் எம்பீரங்குதலும் அன்னாகிய பகவான் மாற்றம் அவை கேளா அன்னார் மனம் கொண்டாகுலத்தை கண்டு நெடிது நாயரா உயிரா உரைக்கின்றான் மாயை உதவ வருகின்ற வெஞ்சூரன் தீய பெருவேள்வி செய்யத் தொடங்குமன்றே போய நமது உரிமை பொன்னாடும் தோற்றனமென்றோயு உணர்வால் உமக்கங்குரைத்திலனோ அற்றே மகம் செய்து அமலன் தருவரங்கள் பெற்றே பெரும் பதமும் கை கொண்டு சற்றேனும் அன்பிலாத்தான் அவர்கோன் தாழ்வான குற்றேவலை நம்பார் கொண்டான் குவலயத்தே நீழ்்பாரதியின் நெடுமீன் பல சுமந்து தாழ்வாம் பணி பிறவும் செய்து தளர்ந்துலகில் வாழ்வாமெனவே மதித்திருந்தோம் மற்றதன்றி சூழ்வால் ஒரு தீமை சூரபன்மன் உன்னினே என்னே அத்தீமை எனவே வினவுங்கால் பொன்னே அணைய புலோமசையை பற்றுதற்கும் கொன்னே எணையும் கொடுஞ்சிறையில் வைப்பதற்கும் உன்னே நினைந்தான் முறையில்லா தீயோனே ஆன செயலுண்ணி அணிகந்தனை நம்பால் வானுலகில் விற்ப மதியால் அஹ்துணர்ந்து நானும் இவளும் நடுநடுங்கி அச்சுற்று மேனிகரந்து விரைந்து பின்னை நீங்கினமாள் மீனும்படியும் வியந்தசையுந்தான் சுமந்த ஈனமதுவன்றி இதோர் பழி சுமக்கின் மானம் அழிய வருமே அதுவன்றி தீனமுறு சிறையுந்தீராது வந்திடுமே வெய்யவர்த்தம் வன்சிறையின் வீழின் முடிவில்லா ஐயனடிகள் அருச்சித்தியாமெல்லாம் உய அவுணர் உயிரிழப்பமா தவத்தை செய்யும் நெறியுண்டோவெனச் சிந்தை செய்தனே சிந்தை அதனில் இணைய செயலுண்ணி அந்த மறுதுயரத்தாழும் நுமை விட்டு வந்து புவியின் மறைந்து தவஞ்செய்து முக்கண் எந்த அடிகள் அருச்சித்திருந்தனே அல்லல் புரியும் அவுணர்பணியால் வருந்தி தொல்லையுளமேன்மையலான் தோற்றனமே மற்றினாம் எல்லவரும் வெள்ளிமலைக்கேகி இறைவனுக்குச் சொல்லி நமது துயரகற்றிக் கொள்வோமே வெம்மின் என உரைப்பவானோர் அது கேளா வெம்மினது கண்டவியன் கண்டகி எனவும் அம்மென்மயிலெனவும் ஆடி நகை செய்து தம்மின் மகிழ்ந்து மதப்பினொடு சாற்றலுற்றார் கோவுனீ எங்கள் குரவனு நீ தேசிகன் நீ தேவு நீ மேலாம் திருவு நீ செய்தவனி ஆவி நீ மற்ற அறிவு நீ இன்ப துன்பம் யாவு நீயாகில் எமக்கோர்குறையுண்டோ பார்த்து பணித்த பணி செய்து நின்றன்னை ஏத்தித் திரிதல் எமக்குக் கடனாகும் நீத்துத் துயர நெறியுறுத்தி எம்மை என்றும் காத்துப் புறத்தல் உனக்குக் கடனையா தேராவுணர் திறந்தன்னை முந்தடிந்தாய் சூராதியருயிரும் கொள்ளுநெறி சூழ்கின்றாய் பாராழ்பவர்க்கும் பலம் முனிவர்க்கும் சுரர்க்கும் ஆராயின் நீயன்றி யாரே துணையாவார் ஆதலாலெங்கள் அலக்கண்ணகற்றிடுவான் காதலாயத்தன் கையிலைக் கெமைக்கொண்டு போது நீ என்ன புரந்தரணும் நன்றென்று கோதிலா உள்ளத்தொரு சூழ்ச்சி கொண்டனே ஆவதொரு காலை அமரர்கோன் தான் எழுந்து தேவர்த்தமை நோக்கி சிறிது இங்கு இருத்திரென இருத்தி ஒரு தானேகி பாவை ஐராணி பாங்கர் அணுகினே